ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பில் ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பக்தி அதாவது நாம் நம்முடைய வினயத்தை நம்முடைய மரியாதையை காட்டக்கூடியதான ஒரு கிரியைக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படிங்கிறது யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் நம்முடைய மரியாதையை காட்டணும் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஈஸ்வரனை பார்த்தால் நமஸ்காரம் பண்ணணும் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு விதமாக நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது குறியாதஹரஹர் நித்தியம் நமசியது சததம் சுரான் தினமும் தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்போது மெளனமாக நமஸ்காரம் பண்ணாமல் ஸ்தோத்திரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அர்ஜுனன் செய்து காண்பிக்கிறான் கீத்தையில இருக்கு பிதாசி லோகஸ்யச்சராச்சர்பூஜ்யச்ச குரு கரீயா நமோஸ்திய குத்தோன்யோக்கேப்பியிரம பிரபாவ அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் விஸ்வரூபதர்சனத்தை பார்த்து பகவானுடைய ரூபத்தை பார்த்து சட்டார்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறான் அர்ஜுனன் பிதாசி லோகசிய சராச்சரஸ்யா சராச்சரஸ்ய லோகசிய பிதா இந்த அனைத்து லோகங்களுக்கும் நீதான் தகப்பனார் தகப்பனார்னு யார் சொல்லுவோம் நம்மை யார் உற்பத்தி பண்ணினானோ அவனையும் தகப்பனார்னு சொல்கிறோம் இந்த அனைத்து லோகங்களையும் உற்பத்தி பண்ணினவர் பகவான் தானே அப்போது அனைத்திற்கும் தகப்பனாராக நீ இருக்கே சமஸ்த பூஜகா அனைவராலும் பூஜிக்கப்படுபவராக நீ இருக்கே குருஹூ நீ தான் குரு குருன்னு யார் சொல்கிறோம் அப்படின்னா நிஷேகாதீனி கர்மானி எஹ்கரோதி யதாவிதி சம்பாவயதி சான்னேனா சவிப்ரோ குருருச்சதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கர்ப்பாதானம் முதற் கொண்டு யார் நமக்கு இந்த சம்ஸ்காரங்களை பண்ணுறானோ நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை யார் சொல்லிக் கொடுக்குறாரோ அவருக்கு குருன்னு பெயர் அப்படி யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அவர்தான் குருன்னா தகப்பனார் தானே நமக்கு குரு அப்படி அனைவருக்கும் குருவாகவும் பகவானான நீ இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார் கரியான் எல்லோர காட்டிலும் பெரியவன்னி நத்வத் சமோஸ்தீ அபியதிகுதோன்யா லோகத்ரயே பியப்ரதிமப் பிரபாவா நத்வத் சமோஸ்தி உனக்கு சமானமாக இன்னொருவன் கிடையாது உனக்கு சமானமாக இன்னொருவர் கிடையாதுன்னா இனி உன்னைவிட பெரியவன் இருக்கானாங்கிற கேள்வியே வராது நத்வத் சமோஸ்தி உனக்கு சமானமாக இன்னொருத்தர் கிடையாது அபியதிகுதோன்யா இனி உன்னைவிட பெரியவன் இருக்கானாங்கிற கேள்வியே கிடையாது லோகத்ரேஜேபி அப்பிரதிம பிரபாவா மூன்று லோகங்களிலேயும் உனக்கு சமானமாக வேறொருவரும் கிடையாது நீதான் என்னோ எல்லோரை காட்டிலும் பெரியவர் உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் நீ எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுற இப்படி ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதேபோல் நாம் நம்முடைய ஆச்சாரியனுக்கு குருவுக்கு உபாத்தியாயருக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது குரு அப்படின்னா நமக்கு சம்ஸ்காரங்கள் செய்து வச்சு நமக்கு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குறவருக்கு குருன்னு பேர் அதே போல் ஆச்சாரிய என்ன யார் அப்படின்னா உபநீயத்து எஸ் சிஷ்யம் வேதமத்யாபயே ட்விஜா சங்கல்பம் சர சரகியஞ்ச தமாச்சாரியம் பிரச்சதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் அதாவது நமக்கு உபநயனம் பண்ணி வச்சு வேதத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து அங்கங்களோடு சேர்ந்து வேதத்தை நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறானோ அவருக்கு ஆச்சாரியன்னு பேர் அதேபோல் உபாத்தியாய யார் அப்படின்னா ஏகதேசன் து வேத வேதாங்கியவா புனையோயி விறத்தியர்தம் உபாயசமுச்சதே வேதம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து வேதாங்கங்களையும் சொல்லிக் கொடுத்து அதே போல விறத்தியையும் சொல்லிக் கொடுத்து இந்த முறையில் நம்முடைய கர்மாக்களை செய்யணும் இந்த முறையில் நாம் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு யார் நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அவருக்கு உபாத்தியாயன்னு பெயர் இவர்கள் யாரை பார்த்தாலும் நாம் நமஸ்காரம் பண்ணணும் அபிவாதனம் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் அபிவாதனம்னு என்ன ஆசீர்வச்சனார்த்தோ நமஸ்காரா அபிவாதனம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அவர்களிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை அடையறதுக்காக செய்யக்கூடியது அபிவாதனம்னு பெயர் அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அபிவாதையே அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறது அதற்கு அபிவாதனம்னு பெயர் இந்த அபிவாதனம்னு என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அதே நாம் தெரிஞ்சுக்கணும் யாரை பார்த்தாலும் எந்த பிராமணர்களை பார்த்தாலும் அல்லது நமக்கு வித்தியை சொல்லிக் கொடுத்தவர்களை பார்த்தாலும் சில ஸ்திரீகளை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணின பிறகு அபிவாதனம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அபிவாதனங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா நம்முடைய வம்சத்தவர்களான மகர்ஷிகளை சொல்கிறது நாமே சொல்லுவோம் அபிவாதையேனு நிறையா பேருக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணி பார்த்துருக்கோம் நாமும் செய்வோம் அபிவாதையே ஆங்கிரச பாரகஸ்பத்ய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரவரான்விதா பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்பசூத்திரா யஜுஷாக்கா அத்தியாயி சர்மா அகம் அஸ்மிபோஹோ அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த அபிவாதனங்கிறது என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இந்த அபிவாதையேங்கிறத சில ரிஷிகளுடைய பெயர் சொல்கிறது தெரியுது சில பேர் ஒரு ரிஷியை சொல்கிறா ரெண்டு ரிஷியை சொல்கிறது மூணு ரிஷிகளை சொல்கிறது இப்படி ஏழு ரிஷிகள் வரைக்கும் இருக்கு இந்த ரிஷிகளுடைய பெயரை சொல்லி அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது எதற்காக அந்த ரிஷிகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ரிஷியை தானே சொல்லணும் பாரத்வாஜ கோத்ரஹா அப்படின்னு சொன்னாலே பாரத்வாஜ ரிஷியினுடைய வம்சத்தில் வந்திருக்கோம்னு தெரிஞ்சு போயிட்டு அப்போது த்ரையா ரிஷேயான்னு முன்னாடி ரெண்டு மூணு ரிஷிகள் பெயரை சொல்கிறோம் அதை ஏன் சொல்கிறோம் அதையே இவர்களிடம் சொல்லி நாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் விரிவாக காட்டுறது இந்த அபிவாதனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்